வணக்கம் நவம்பர் இருபது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாட்டினையின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து அலமையிலும் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஸ்வச் பாரத் திவாஸ் ரெண்டாயிரத்தி புதுடெல்லியில் தொடங்கி வைக்கப்பட்டது இரண்டு கிராம சுற்றுச்சூழல் அமைப்பை வலுப்படுத்த சமீபத்தில் ஆந்திர பிரதேசம் செயலக அமைப்பை ஆரம்பித்தது மூன்று மோசக்கார் முயற்சியை சமீபத்தில் தொடங்கிய மாநிலம் ஒடிசா இனி இன்றைய கேள்விகள் ஒன்று புக்கு சாங் த்ரீ ஏவுகணை சமீபத்தில் எந்த நாட்டால் சோதனை செய்யப்பட்டது இரண்டு சர்வதேச நாணய நிதியத்தில் இந்தியாவின் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார் மூன்று சமீபத்தில் ஸ்வஸ்தா தூதர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது